மகிழ்ந்து கணிகூறு கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இரண்டாவது வயதாக்கியம் கொண்டு கடாட்சி செய்ய உலகத்திலே எல்லாருக்குமே வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தேசம் என்று சொல்லி அவர் தெரிந்து கொண்ட தேசத்திற்காக தேவன் இப்படி சொல்கிறார் என்று சொத்து பயிராக்கி தமிழ் ஜனங்களை கடாட்சிகளான எழுதியிருக்கின்றது போல அந்த தேசத்துக்குள்ளே நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஆதியாக ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது அந்த தேசத்தை ஆபரக முக்கிய சந்ததிகளுக்கு சொந்தமாக கொடுப்போம் என்று சொன்னது ஆகவே வாசிக்கலாம் நானும் சந்ததிகளை வானத்து உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவை தருவேன் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இறைவன் ஆகிய ஆண்டவர் ஆபரகத்தில் சொன்ன அந்த தேசத்தை சொல்லியமான தேவ ஜாதமே உலகத்தை உண்டாக்குவதற்கு தேவனுக்கு இப்படிப்பட்டதான தீர்மானங்கள் இருந்தது என்று சொல்லுவேன் நம்முடைய குமாரே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சந்ததியிலே தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும் அவர் மூலமாக உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பமாக இருந்தபடியால் அப்படி ஒரு தேசத்தை குறித்திருந்த நாட்களே இந்த வாக்குத்தன் தரப்படுது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அனே நம் எங்கே என்பது என மக்கள் தேவன் ஆசீர்வதிக்க கூடி தேசத்துக்குள் இருக்கின்றோமா உலகத்துக்குள் இருக்கிறோமா என்பதை நன்றி குறித்துக் கொண்டு நாம் இந்த வாக்கு கத்தங்களை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவமியான சொல்கிற இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டு வரையுள்ள அசன்களை வாசிக்கின்ற பொழுது ஆகிய நீங்கள் இனி அந்நியரும் பந்தேசிகளும் இல்லாமல் மருசுத்துவாங்க ஒரே நகரத்தாரும் ஏவருடைய வீட்டாரமாக இருந்து அப்போ சொல் தீர்க்க அசிவாரத்து மேல் கட்ட கட்டப்பட்ட இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு சுதாமியை மூலைக்கல்லாக இருக்கிறார் அவர் மேல் வாழ்கை முழுவதும் சீவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் வருசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டிக் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி ஆவியான பல்லேசிகளும் ஆயிராமல் பரிசு வாங்கலோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாளுமாக இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தேதம் விதமாக சொல்லேயா அங்கே ஒரு தேசம் என்று சொல்லியிருந்தது இங்கே ஒரு நகரம் என்று சொல்லி ஆவியான எழுதி வைக்கின்றார் புதிய ஏற்பாட்டில் உலகத்திலே பிறப்பிக்கப்படுவதற்காக அந்த தேசத்தை கருத்து தெரிந்து கொண்டார் இங்கு ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கட்டப்படுகின்ற ஒரு மாளிகை தேவனுடைய நகரத்தை விதமாக தெரிந்து கொள்கின்றபடி இந்த நகரத்தை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரி பயப்படாதே கருத்து பெரிய காரியங்களை செய்ய போறார் மகிழ்ந்து கடிகூறுமான தேவச்சாரமே மிக வருடத்தின் கடைசி நாட்களிலே தேவனாகி கருத்திருந்த வாண்டும் முழுமையிலும் கடந்து வந்த பாதைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியால் வாசிக்கின்ற பொழுது நீங்களோ மறைனமாக நகரமாக பரம எரிசிலேயும் இடத்து வந்து சேர்ந்த என்று சொல்லி பிந்தைய பாகத்தில் கொண்டு முடிக்கின்றார் மரம எரிசே என்று சொல்லமாக தேவன் வாசு அந்த இடத்தை கருத்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சொல்லுகிறது என்பதை மீது ஆராதனை செய்திகள் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் தேசத்தை குறித்து ஒரு நகரத்தை குறித்து ஆவியான பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கின்றபடியினால் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே அந்த பரமேசுவை பரம தேசத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கின்றபடியினால் இயேசுகிசுவோடு சேர்ந்து ஒரே மாளிகையாக இசைவாகப்பட்டு இருக்கின்றபடியினால் நாம் இனி மகிழ்ச்சியாக இருக்கவேண்டும் என்று சொல்கிறதை இங்கே வாசிக்கிறார் இரண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆவியானவர் சொல்வதை வாசிக்கிறார் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜம் முகத்தை தேடிதான் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தினருக்கு நான் கேட்டவுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய இது திருச்சபை குறித்த காரியம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய தேசம் தேவன் வாசமன்றன் என்ற ஒரு இடத்தை பொறுத்தவரை சொல்கின்றது அதிலே தேவன் வானத்தீபூமி உண்டாக்கி இருந்த போதிலும் பூமியிலே மனுஷன் உருவாக்கி வைத்திருந்த போதிலும் அமிர்தமான ஆதி மனுஷன்கிற ஒரு தோட்டத்திலே தம்முடைய சரி மக்களை அவர்களுக்கு கற்பனை மீறிவிட்டபடி நான் தோட்டத்தை விடுகின்றார் மறுபடியும் பல தலைமுறைக்கு பிறகு ஆமரகா தெரிந்து கொண்டு மிதமான ஆமருகாவுக்கு ஒரு தேசத்தை சொந்தமாக கொடுத்து அந்த ஆமரகாமில் அவர் இயேசு பிறப்பிக்க செய்து அவருக்குள்ளாக உலகத்தில் சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்பட வேண்டும் என்று அவர்களிடம் விரும்பியிருந்தார் இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதது அகில இந்த கடைசி நாட்களில் இயேசுகர் சுவை கொண்டு இசைவாக கட்டப்பட்டு வருகின்ற ஒருப்போம் எழுதியிருக்கின்றபடி நாள் இந்த கடைசி நாட்களே அந்த நகரத்தோடய நாம் எல்லாரும் கடந்து வந்தோம் நீங்கள் எல்லாரும் சியோன் வரைவிடத்திற்கும் ஜீவனுள்ளதையுடைய நகரமாக பரமேறு வந்து சேர்ந்தீர்கள் இந்நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜவமானியின் முகத்தை தேடி பொருளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் கேட்க வேண்டிய பாவத்தை மன்னித்து அவர்களின் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் திருச்சபையை கர்த்தர் மேன்மையான சபையாக ஒரு நகரமாக பரிசுத்த நகரமாக உலகத்தில் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி தேசம் என்று சொல்லுகின்றது அங்கே வாழ்கின்ற மக்களை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவூறு அப்படியா தேசத்தை மண்ணை குறித்து சொல்லவில்லை அங்கு வாழ்கின்ற மக்களை குறித்து சொல்லியிருக்கின்றபடினாலே அப்படிப்பட்ட மக்களோடு கூட இணைந்து அமைக்கப்பட்ட ஒரு தேசத்துக்காக எழுதப்பட்டிருக்கின்றது அந்த தேசம் நகரம் என்றும் பரம எரிசலையம் என்றும் புதிய எரிசலை என்று ஏதும் சொல்கின்றபடி நாள் அப்படிப்பட்ட நகரத்துக்குள்ளே நாமல் வாசமாக இருக்கிற நினைத்து நாமல் ஆறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது மறுபடியும் வாசிக்கலாம் அப்பொழுது கருத்தர் எழுதியிருக்கின்றால் தமக்கல் ஒரு ஜனத்தை இந்த உலகத்தில் உருவாகி இருக்கின்றார் ஆவரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர் ஆபரகாமிலே இயேசு உருவாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருந்தது இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கின்ற இயேசுக்காக ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி அவர்களை ஒரு நகரம் என்று அழைக்கிறார் என்று சொல்லுகின்றபடிதால் பெற்றிருக்கின்ற மேன்மைகளை மக்கள் புரிந்து வாழ வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் அவர் தமது தேசத்துக்காக கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிக்கின்றார் என்று சொல்லுகிற முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லியிருக்கிறது வாசிக்கிறார் ஒன்பதாவது பாக்கியவான் உனக்கு ஒப்பானவர் யார் கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரி உனக்கு சகாயம் செய்யும் அவரே இசு கர்த்தரான் உனக்கு உப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் உனக்கு மகிம புரிஞ்சிய பட்டயமும் அவரே சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் மேடுகளை அவர்கள் மேடுகளை விதிப்பா என்று சொன்னால் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க ரஷிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இசுரமே நீப்பானவர் யார் என்று எழுதியிருக்கின்றபடி கூட்ட மக்களை தம்முடைய பரம எரிசலமாக மாற்றி விதமானவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தேவனாகி கர்த்தர் திருவள்ளம் பற்றி இருக்கின்றபடியால் தேவஜனங்கள் வாழ வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் சத்தர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய் சத்திரங்கச்சம் பேசி அடங்கி வருவார்கள் இருக்கிறார் என்பதை சீக்கிரமாக நம்மை பகைக்கின்றவர்களும் நம்மை பரிகாசம் அணிந்தவர்களும் நம்மை வெறுத்தவர்களும் காணக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறபடினால் நம் பயப்படக்கூடாது என்று ஆவியானே கருத்து தமது தேசத்துக்காக வைராக்கி கொண்டு தமிழ் ஜனத்தை கடாட்சிப்பார் என்று எழுதியிருக்கின்றபடினால் அதிகாரம் பனிரெண்டாம் அந்த ஜனத்தை குறித்து தீர்க்க தரிசி சொல்வதை வாசிக்கிறார் அவர்களை கருத்தனால் அவர்கள் என்றும் கர்த்தனால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் நகரம் என்று சொல்லுகின்றது அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கருத்துதான் வீழ்த்தப்பட்டது சொல்வார்கள் நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயரு வருவாய் என்று போல அநேகர் கைவிடப்பட போகின்றார்கள் இந்த நகரம் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறப்போகின்றதுள்ளதான நகரமாக மாற்றப்பட்டிருக்கின்றதான பரிசுத்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கின்றதா தான் மகிழ்ந்து கைகூற வேண்டும் என்று ஆவியான சொல்கிறார் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலாவது இவ்விதமாக தீர்க்க தரிசி சொல்வதை வாசிக்கலாம் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் வேதம் கவனீங்கள் வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக சாபிப்பேன் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது ஜனங்களே எனக்கு செயல்படுங்கள் என் ஜாதியாரையின் வாக்கை கவனியங்கள் வேதம் என்னிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாகவே சாபிப்பேன் அலலியா தேவ ஜனமே தேவனுடைய ஜனம் என்று சொல்கின்றது வேதத்தை கைகொள்கின்ற ஒரு ஜனம் அவர்களுக்காகவே அவர்களிருந்தே வேதம் வெளிப்பட போகின்றது கருத்தனுடைய வெளிப்படும் என்று எழுதியிருக்கின்றபடி அது தேவையிலிருந்து அது தேவருட தேசத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியமாக இருக்கின்ற தேசத்தை நாடி ஓடி வர போகிறார்கள் அந்த ஏற்றிலே தானியம் இருக்கிறது அறிந்து காணான் தேசத்துள்ள மீதி நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த காணானுக்குள்ளே தேடி போனது ஆகாரத்துக்காக தேடி போனது போல இந்த காலத்திலே பறவை புதிய தேவனுடைய ஆகாரம் இருக்கின்றது ஏனுடைய உபதேசம் அங்கேதான் இருக்கின்றது நகரமாக இருக்கிறது ஏனுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் அங்க இருக்கிறது பரசுத்தஞ்சனமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற மக்கள் யாரும் இங்கே ஓடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றபடி நாள் இருக்கிற மக்கள் மகிழ்ந்து அணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டும் அலுவயர் ஒன்னும் ஏழாவது தீர்க்க நிமிதமாக சொல்கின்றவர்களே வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செய்த மனுஷர் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் கூசலங்களால் கலங்காமலும் வருங்கள் என்று இங்கு மறுசுத்தாவினர் வேதத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பிரமாணத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டது நிமித்தமாக நிந்தனைகளும் பூசணங்களும் நமக்கு வருகிறது என்பதை அறிந்திருக்கின்றோம் அதனால் அநேகருக்கு பயங்கள் உண்டாகின்றது அநேகர் பயந்து வேதோசனத்திலும் சரியாக கைகொள்ள மனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதேயா பயப்படாதே மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று எழுதியிருக்கின்றபடியினால் திறமக்கள் தேசமாக மாற்றப்பட்டதற்காக கண்ணீரலும் வரதேசிகளும் ஒரே நகரத்தாரும் வீட்டாரமாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடியால் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரம் சோதரிப்பமாக பயப்படாது என்று சொல்கிறார் எல்லா காரியங்களும் அநேக காரியங்கள் நமக்கு பய மனிதர்கள் தூசிப்பார்கள் என்கிற பய வருகின்றது கடந்தொலை அதிகமாக எப்படி இருக்குமோ பயம் உண்டாகின்றது வியாதி வந்துவிட்டது மறித்து போமோ என்கிற பயம் உண்டாகின்றது இப்படி பல பயந்து பயந்து வாழக்கூடிய நிலைகள் காணப்படுகிறபடினால் பயப்படக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றபடி நிறமக்கள் பயத்தை மாற்றிக்கொண்டு இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நம்ம ஒரு புதிய தீர்மானத்தோடு மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு காரணம் தியவனுடைய நகரமாக தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடி அந்த தேசத்திற்காக தேவன் வயலாக்கியம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பெரிய மாணவர்களை பயம் என்று சொல்வது அது ஒரு பெரிய பாவமாக ஒரு பெரிய வியாதியை போல நம்ம தொற்றி அதை மாற்றிக் வேண்டும் என்று அவியானவர் சொல்கிறார் எதற்காக நம்மிடத்தில் பயம் அதிகமாக உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு விட்டுபடினால் உலகத்தை காணும் பொழுதுலாம் ஒரு விதமான பயம் உலகத்தாரை காணும் பொழுது தீயவர்களை காணும் பொழுது உறவினர்களை காணும் பொழுது பல சூழல்களை காணும்பொழுதெல்லாம் ஒரு வகையான பயங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது நாம் பயப்படக்கூடாது என்று சொல்லுகின்றார் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லுவதை வாசிப்போம் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்ததென்று இறையேசி சொல்லுகின்றார் இயேசுநாதனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் உலகத்தோடு கூட வாழ வேண்டும் என்றுதான் கிறிஸ்தவ மக்கள் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லை என்றால் உலகம் பகைக்கும் சொந்தக்காரில் பகைப்பார்கள் ஊர்ஜனங்கள் பகைப்பார்கள் உறவினர்கள் பகைப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிதாவினுடைய வார்த்தைகள் சரியாக கிடைக்கவில்லை என்று சிறு பரசு தாவிகின்றார் இயேசுநாத சொல்லும்பொழுது நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் போல அவர்கள் உலகத்தான் அல்லேலு ஏன் புதிய மக்கள் மாத்திரம் இப்படி மாறி கொண்டு சொன்னால் அவர் கிடைக்கப்பட்ட வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டவுடனே உலகத்தை விட்டு வேறு பிரிய வேண்டும் என்ற விருப்பம் வந்து விடுகின்றது பிரிந்து விடுகிறார்கள் ஆகையினால் உலகம் பாய்க பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் இவ்விதமாக பகைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு மகிழ்ந்து கழிவு எங்கே வந்திருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு சகல பரிசுடையால் அந்த எல்லா பாதுகாவையும் எனக்கு உண்டு அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்று ஆவிய அனைவர் சொல்கிறார் என்பதை உங்கள் பத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மனிதர்களை கண்டு பயம் இயற்கைகளை கண்டு பயம் சூழல்களை கண்டு பயம் பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே திருச்சவியாகி தம்முடைய நகரத்தை பார்த்து தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் தேசமே பயப்படாதே பிரியமான திருச்செவி அண்டியிருக்கிற எல்லாரையும் சொல்கிறார் எல்லாரிர்வதிக்கோ எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்வை தரப்போற சொல்லுகின்றபடி எல்லாரும் செலி உள்ளவர்களாக உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எல்லாவற்றிலும் ஒரு காலங்கள் உண்டு காலம் மகிழ்ந்துகளில் ஒரு கூடி காலம் வந்துவிட்டபடினாலே சிறிச்சவன் பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறதற்காக ஆண்டவரி நாம் சோதரிப்பு மக்கள் எய்டினுடைய அணிமத்தனத்திற்கு புறப்பட்டு மகிழ்ச்சியோடு வழியிலே பயந்து நடக்கக்கூடிய சூழல்கள் எந்த சிலவேல் மக்கள் எந்த ஏற்று மக்களவர்களை விடுதலையாக்கிவிட்டார்களோ எய்ட்டினுடைய அரசனெல்லாம் விடுதலையாக்கி போகலாம் என்று சொல்லி உத்தரவு கொடுத்தானோ அந்த அரசு ஆட்களையும் சிறவேல் மக்களை அழித்து விட வேண்டும் என்று தீவிரமாக ராணுவத்தோடு கூட குதிரை பட்டாளத்தோடு கூட அவர்கள் அழிப்பதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இசிறுவியல் மக்கள் பயந்து நடுங்கினார்கள் மூலமாக நடத்தப்பட்டு வந்தார்கள் அற்புதங்களை கண்ட மக்கள் அற்புதத்தை கண்டுதான் மனம் திரும்பி அந்த பார்வையாக மக்களை அனுப்பி வைத்தான் அப்படி இருந்த அவனுடைய உள்ளத்திலே கடின விருதி உண்டாகி இந்த இசியல் மக்களை அழிக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு உண்டாகிவிட்டது தேவ ஜனமே அப்படி ஏன் அப்படிப்பட்ட உணர்வுகளை மக்களுக்கு எண்ணங்கள் வருகின்றோம் அதற்குரிய காரணங்களை நாம் அறிந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவிய நபர் சொல்லுகிறார் யாத்திராகும் அதிகாரம் ஒன்பது பத்து வசனி வாசிக்கலாம் யோவான் 2:19-21 ஜீரோஸ் பலபாயின் குணரீய பயம் நிறைந்திருந்தவர்களை திட்டினார்கள். பார்வோன் அபிமத்துக்கு விரிரபொது இயேசுவே पुत्रங்கள் கற்களை ஏனடுத்துபார்த்து जीवित தெங்களுக்கு திட்டையெறிகந்த திவேவும் பயமார்கள். அப்போ இயேசுவே पुत्रக் கண்டறே நோக்கி பூமிக்காரர்கள் அகிம் அவர்களை ஓசைய நோக்கி எகிப்தின் தேனத்தில் நிரதமாக தேவனுடைய கெய்தீர் பார்வோனுடைய சகல புதிரினோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செவோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் படத்தாக்கி முன்னடிலே பாலை மறங்கி இருக்கிறதை அவர்களை கட்டினார்கள் ஆர்வம் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திர தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திர கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் இனி நம்மை அழித்து விடுவார்கள் மோசடி இடத்திலும் முறையிடுகிறார்கள் எங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன் கருத்து நோக்கி கூப்பிட்டார் மகிழ்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகின்ற நேரத்தில் இப்படி பொழுதான எதிர்ப்புகளும் சூழ்ந்து கொண்டு வர முடியும் என்பதை சொல்கிறபடி நான் பயம் இருக்கின்றபடி நான் ஆண்டு சொல்கிறார் பயப்படாது என்று சொல்லி சொல்லுற பயந்து கொண்டே இருக்கிற இந்த வியாதி தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள நிலைமை பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இங்கு வாசிக்கெல்லாம் முறையிட்டு கதறினார்கள் பேசுகிறார் கருத்து செய்யக்கூடிய அற்புதங்கள் நமக்கு தெரிகின்றதில்லை அதற்கு முன்னால் அவர்கள் நெருக்கத்தை மாத்திரம் அடுத்த கருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கின்ற மக்களுக்கு நெருக்கும் ஒரு பெரிய காரியமாக தெரிகிறதே இல்லை உறவாடுகின்ற மக்களுக்கு ஹேவனோடு ஐக்கிய வைத்திருக்கிற மனிதர்களுக்கு அது ரொம்ப லேசான ஒரு காரியமாக இருக்கு அடுத்து கர்த்தன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் பயப்படாத மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கின்றபடியினால் மோசை ஆண்டு விடத்திலே ஜெபம் பண்ணுகின்றார் பதிமூன்று பதினான்கு வசதங்கள் நோக்கி பயப்படாது நீங்கள் என்றுருங்கள் காண்கிற காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவாரா என்பதை அந்த இசவியனுடைய ராணுவங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழலைக்குள்ளே அவர்கள் அழைத்துக் கொண்டு போகிறார் வாழ்க்கையில் ஒரு சோதனைகள் நெருக்கங்கள் எதற்காக தெரியுமா என் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு ஒரு நெருக்கம் கூட இல்லாத நேற்று சகோதரர் தூத்துக்குடியில் உள்ளவர் தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது கொஞ்சம் வந்துவிட்டது மறுபடியும் அவருக்கு வெளிப்படுத்தி வாங்கப்படும் தொழில் லாஞ்சா இருக்கு நமக்கு மாத்திரம் ஒண்ணும் செய்யவில்லையே கடவுள் செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார் செய்வார் என்று அந்த மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை வருஷமாச்சிருங்க கடவுள் செய்வார் செய்வார் என்று இப்படி என்ன ஆகுறது இப்பொழுது போன மாதத்தில் அப்படி ஒரு வேற ஒரு கான்ட்ராக்ட் தொழில் செய்வதற்காக ஒரு லான்ஜ் வாங்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை காசு கூட இல்லாத நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு லாஞ்சு வாங்க முடிந்தது என்று கேட்டார் இதுதான் கத்துடைய வார்த்தை பிரியமான தேவ ஜனமை கடவுள் நமக்கு யுத்தம் செய்வார் என்பதை நாம் அறிந்து அனுபவித்து பிறகு சொல்ல வேண்டுமானால் நம்மை பகைவர்கள் நெருக்கியாக வேண்டும் சூழ்நிலைகள் நெருக்கியாக வேண்டும் பயந்து வாழக்கூடிய சோதனைகள் நெருக்கியாக வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்ற மக்கள் அந்த சோதனையிலே உறுதியாக நிறைத்து நன்றி செய்யப்படுகிறார்கள் அநேகர் சோர்வடைந்து போய்விடுகிறார்கள் ஆகினாலே அண்டவர் சொல்கிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவு கருத்தன் பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று எழுதியிருக்கிறபடினால் பிரியமான தேவச்சாதமே பிள்ளைகள் காரியமாக கணவன் காரியமாக குடும்பத்து கஷ்ட காரியமாக கடன் காரியமாக பலவிதமான நெருக்கத்தின் காரியமாக ஐந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு காணுகிற காணமாட்டீர்கள் ஏன் மோசி மாற்றினார் தெரியுமா கடவுளத்தில் அவர் பேசிக் கொண்டே இருக்கிறார் அகினால் திருச்சி நம்ம கடவுளோடு கூட பேசக்கூடியவர்களாக சட்டத்தை கேட்டுக் கொண்டே வாழக்குடிவிலாக நாம் காணப்படுவோம் ஆனால் நிச்சயமாக நமக்கு எந்த கவலை வரவே மாட்டாது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இடிந்து விடக்கூடிய சூழல் வந்தாலும் கருத்து நமக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற தைரிய நமக்கு உண்டாயிருக்கு ஒரு காரியத்திலும் தைரியமடைந்து தைரியமடைந்து முன்னேறி செல்வதற்காக நம்மை பல சோதனை கூட கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று ஆவியான இருக்கின்ற நேரத்தில் மாத்திரமல்ல இல்லாத நேரத்திலும் கடவுள் கூட இருந்தால் அது போதுமானது என்றால் உலகத்தில் எல்லா செல்வங்களும் நம்முடைய ஆண்டருடைய கருத்தில் இருக்கிறது என்னுடையது பொண்ணும் என்னுடையது அகிலமோடு கூட இருந்தால் எல்லாமே நம்மளையதாக இருக்க விசுவாசித்து அவளை அனுபவித்து கடந்து செல்ல வேண்டும் என்று பரிசுத்தாமியார் சொல்கின்றபடி நான் கடவுள் கொடவே இருக்கிறார் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களில் எறப்பட்டு உபாகமத்தின் புஸ்தகம் இருபதாவது ஆறு ஒன்பதன் நாலு வரை உள்ள அவசரங்களை வாசிக்கின்ற பொழுது சக்கரங்களை எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் நீன் சர்களுக்கு எதிராகுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரகங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாக ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எட்டு தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கருத்தருமோடு இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாயின் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி சிற வேலை இன்று உங்கள் சத்தர்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இறுதியும் துவட வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்க வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துக்களோடு யுத்தம் வேண்டுமா உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவராக சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேதமாக திருடித்தரப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய யுத்தங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வியாதிகள் துன்பங்கள் வளமைகள் கஷ்டங்கள் விடுதலை கொடுப்பதற்கு நம்ம கருத்தறிந்து உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்ற அப்படின்னா தேசமே பயப்படாதேயா மகிழ்ந்து தேவதோடு அறிவு நமக்கு இருக்குமானால் அந்த தேவதமக்காக எல்லாவற்றையும் செய்து பிடிப்பார் அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நாம் எப்பொழுது மகிழ்ச்சிகரமாகவே இருக்க வேண்டுமாம் கருத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் என்று பரிசுத்தாவியான யாத்திராகவும் பதினாலாவது சேத்து வாசிக்கின்ற பொழுது மக்களை அழிக்க வேண்டும் என்று விசேஷித்தரையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்கள் செங்கடல் பிரிந்தவுடன் கடந்து போகின்ற பொழுது ரதத்தினுடைய உருளைகள் எல்லாம் கலந்து ஓடிக்கொண்டே இருந்ததாம் ரதங்கள் நேரடியாக செல்ல முடியாத கவந்து கவழ்ந்து விழுந்து கொண்டிருந்த எல்லா ரதங்களும் அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் களலவும் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் தெரியுமா நம்மோடுக்கிறார் என்பதை அவ சமத வைத்திருக்க முடியும் நாம் நம்முடைய தேவனைப் பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் நம்மோடு கூட நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை புற ஜாதிகள் அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களை நமக்கு பகஞரலாக செலவழில் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று பரிசுத்தி இருந்து நமக்கு விரோதமாக யுத்தப்படுகிறார் என்பதை எய்த்து மக்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றபடி நாம் தேசத்தில் வருகின்ற எந்த கலவரமாக இருந்தாலும் சரி மார்க்கத்துக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு துன்மார்க்க சக்தியுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி நம்மோடு கூட தேவன் இருந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த சூழ்நிலையில் கூட கடவுள் நடத்துகிறார் என்று சொல்லுது ஆகினால் தேசமே பயப்படாதே பிரியமான தேவச்சலமே பரிசுத்த நகரமாகிய புதிய சிலை பொங்கல் நாம் ஆமைக்குரிய மாளிகையாக அவரோடு சேர்ந்து ஒன்றாக கட்டப்பட்டிருக்கின்றதான நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகார பதினேழாவது வாசிக்கின்ற பொழுது ஹேவனுடன் ஜனங்களுக்கு உதவாக எல்லா யுத்தங்களும் ஹேவனால் உருவாக்கப்படுகிற யுத்தம் ஹேவனை அந்த யுத்தத்தில் தலை நடத்தி அந்த தடை செய்து போடுவார் என்று வேதன் சொல்லுகின்றபடியினால் திருச்ச வேற்படுகளை மிக தெளிவுடைய காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் இருக்கிறார் என்றால் ஜனங்களுக்கு மூன்று தேசத்து ராஜாக்கள் படையெடுத்து கடந்து வந்திருந்த பொழுது சொல்லப்படுகின்றது நீங்கள் அல்லத்து நின்று கருத்தருங்களுக்கு செய்யங்கள் பயப்படாமல் நாளைக்கு அவர்களுக்கு எதிர்காக புறப்பட்டு கருத்தருங்களோடு அதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது நாடுகள் அம்மோனியர்கள் பெரும்பட்டாளமாக வந்து அதை பிரபுக்கள் நம்ப மறுத்தார்கள் என்னையா யுத்தம் நடக்க நடத்துல பாட்டு பாடச் சொல்ல வைத்தியகாரன் இதெல்லாம் அப்படி நடக்குமா என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது தேவராய் சத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் அவர்கள் அதிகாரம் எழுந்திருந்து தெற்கோவாவில் மகாந்தளத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகிறது கருத்தரைவீர்கள் என்றால் செவ்வமணி தீர்க்கதரிசினுடைய வார்த்தையை கேட்டவுடனே எல்லாரும் தாளமிழுந்து கருத்தரை தொழுந்து கொண்டார்கள் தீர்க்க சொன்ன ஆலோசனை செய்வதற்கு எல்லாரும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு அசட்டுத்தனமான ஒரு எண்ணம் அப்படித்தான் கடவுள் ஆசீர்வாதமான ஏற்றுக்கொள்வார்கள் மகிழ்ச்சிகள் கை கொள்ள வேண்டியது கொஞ்சம் கஷ்டமாக அப்படி இல்லாதபடிக்கு இப்படி சொல்லும்பொழுது கருத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அப்படி தீர்க்கரிசுகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி வருவீர்கள் என்றால் ஆலோசனை பண்ணித்தி முன்பாக நடந்து அவர் கிருமை பாடகரை நிறுத்தினார் என்று அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி அரசுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அடைந்தவர்களுக்கு நடந்து போய் கர்த்தனை துதியுங்கள் அவர் கிருமை என்று உள்ளது பாடவும் பாடகரை நிறுத்தினால் என்று வெற்றி எழுதியிருக்கிறார் யுத்த படகு நடந்த பாடக சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது தேவனுடைய ஜனங்கள் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும் நம் பாடி ஆராதிக்கின்ற பொழுது நாம் தேவ பிரசனத்தில் இறங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அது ஆலயத்தில் மாத்திரம் இல்ல நம் எங்கு பாடலான பாடினாலும் அங்கே தேவ பிரசனம் இறங்கும் என்பதை வியாதிகள் வறுமைகள் நெருக்கங்கள் வேதனைகள் பெறுகின்ற நேரத்தில் செய்ய வேண்டிய ஒன்று என்ன நம்ம அம்மா ஜபத்தை குறைப்பாங்க வேற எல்லாம் செய்வாங்க சாப்பாடு ஒழுங்காக நடக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் எதை செய்ய மாட்டாங்க தெரியுமா ஜபத்தை மாத்திரம் குறைத்துக் கொள்வார்கள் என்ன ஜபிக்க முடியலையா அந்த சூழல் அப்படி ஏதும் தெரியுமா பாடகளை நிறுத்து தேவனை துயத்து பாடக்கூடிய பாடகளை நிறுத்து அப்படியானால் தேவனுடைய வல்லம் எங்க இறங்கும் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது நாம் புரியமான தேவ ஜானமே கருத்திரி நான் எக்காலத்தில் சொத்தரிப்பேன் அவர்தது எப்போதும் நாமில் இருக்கும் என்று சங்கீதக்காரனுடைய அனுமவம் அப்படி இருந்தது அவரை எதிர்த்து எந்த தேசத்து ராஜாக்கள் என்ற தெரியுமா அவரோடு ஆகினால் நீதிமானின் கூடாலங்களின் கட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தனின் வலதுகரம் பராக்கிரமும் செய்யும் என்று சதவியத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரம் பாட்டு பாடுறதல்ல சங்கடமான நேரத்தில் இதை தப்பிப் பழைக்க முடியாதோ என்று சொல்லக்கூடிய சூழல்கள் வருகின்ற பொழுதும் துதித்து பாடுகின்ற ஒரு அனுபவத்தினை காணப்படுமானால் அங்கே கர்த்தனுடைய வல்லமை இறங்குபெஞ்சா அனுமதி சீலாவையும் திரும்பிப்பட்டனத்து சிறச்சாலைக்குள்ளே அடித்து ஈனமாக ரத்தக்காரியாகி வசரங்களை கிழித்து அந்த சிறச்சாலை அதிகாரி வந்தவனை தொழுமரத்துறை ரெண்டு பேரை மாட்டி வைத்து கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அங்க தொழுமரத்து கட்டி வைத்து தப்பி போகவே முடியாத அளவுக்கு தலைகளாக இன்னொரு கம்ப வச்சு அந்த காலை எடுக்கவே முடியாது நாங்கள் அந்தமானது அந்த தொழுமரெல்லாம் இருக்கிற காண முடிந்தது இந்த நாட்டினுடைய இந்தியாவிலுள்ள தேச விரோதிகளை சுதந்திர போராட்டத்துக்கு சுதந்திர சுதந்திர போராட்டத்தில் போராடினவர்களை வெள்ளைக்காரருடைய ஆட்சிக் காலத்திலே பிடித்துக் கொண்டு போய் சிறைச்சாலை அழைத்து வைத்திருக்கிறார்கள் அதுபோல அங்கே மனிதர்களை பிடித்து சிறச்சாலை அழைத்து சித்திரவதை பண்ணி தோளுமரத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள் அவர்கள் புலம்பவில்லை ஆண்டவரை மறுக்கவில்லை இனி ஊழியம் போதும் என்று சொல்லி அமீதமான அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லவில்லை நடரா கர்த்தரை பாடினார்கள் சில பிரியமான தேனமே தேவரை துதித்து பாடுபடியான பாடகரை நிறுத்த வேண்டும் என்று யோசுபா திருத்தபொழுது அரசன ஏற்றுக்கொண்டான் மக்களவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி கருத்துடைய மகத்துவத்தை துதித்து பாடுவதற்கான பாடுகளை நிறுத்தினாடி செய்யினால் அவர்கள் மூன்று ஜாதிகள் மூன்று நாட்டு படைகள் வந்திருந்தது இவர்கள் பாடி துதி செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ன நடக்கிறது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மூன்று நாட்டு மக்களும் ஒருவரின் வெட்டி அவர்களுக்கு அழிந்து போனார்கள் என்று ஆழ்வுடமே அமிதமாக எல்லாருமே அழிந்து போனார்கள் நாம் செய்ய வேண்டியது தெரியுமா கடவுளை பாடி துயித்து மையப்படுத்த வேண்டும் சீனாவும் பாடி துயித்த உடனே என்ன நடந்தது தெரியுமா பூமி அதிர்ச்சி வந்தது சுரச்சாருடைய அஸ்திபார்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது கேட்டுகள் எல்லாம் உடைந்து தெளித்தது அந்த செயலுக்குள் இருந்து எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய்விட்டது தொழுமரங்கள் எல்லாம் நுறங்கி போய்விட்டது தற்கொலை செய்ய போகின்ற நேரத்திலே சகோதரியை உனக்கு ஒரு கேடு செய்யாத நாங்கள் இங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னபொழுது அவன் நாட்டிலே அவனும் வீட்டார் ரசிக்கப்பட்டால் என்று சொல்லுகிறது எந்த நாட்டிலே ரட்சிப்பின் சுசுசு அறிவிக்க கூடாது தடை செய்தார்களோ அந்த நாட்டிலே ரட்சிப்பின் வேலை ஆரம்பமானது தேசமையே பயப்படாதே மகிழ்ந்து கழிவு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகின்ற தேவச்சானே எதிர்ப்பு இருக்கின்றது பகமே இருக்குது என்பதற்காக நம்முடைய உறுதியில் இருந்து விலகி மற்றவர்களுக்கு உபதேசத்துக்குள் புடிந்து மற்றவர்களையும் சாதகமாக்கி கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லியே நீங்கள் போய்விடாதபடிக்கு நீங்கள் நிலைத்து நிறுங்கள் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பயத்து பெரிய சூழலில் வந்தாலும் கருத்தருங்களுக்காகுத்தம் பண்ணுவார் என்று கூறுகள் வேதனைகள் வரும்பொழுது வந்து விடுதலை பெற்ற உடனே மகிழ்ச்சி உண்டாகின்றது கடல் தொலைந்து விடுதலை பெறும் மகிழ்ச்சி உண்டாகின்றது கிடைக்காத ஆசிர்வாதங்கள் கிடைக்கின்ற நேரத்தில் இப்படி நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கருத்தர் நெருக்கத்தை நமக்கு அலமதி கொடுக்கிறார் இருட்டு மாரண பிறகு வெளிச்சம் மகிழ்ச்சி இருளாகவே இருந்தால் துக்கமாக இருந்து பகலையும் இருவையும் உண்டாக்கி வைத்திருக்கின்றது போல வாழ்க்கையிலே துன்பங்களையும் இன்பங்களையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார் அகையினால் அவைகளம் சந்திக்கின்ற நேரத்தில் சோர்ந்து போய்விடாதபடி அடுத்து நாம் மகிழ்ந்து கழிவுறக்கூடிய ஒரு வேலை வரப்போகிறது என்பதை அறிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்ளுங்கள் சரி சபையிலும் சரி அப்பொழுதுவாதம் விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால சில காரியங்கள் தெரியும் பயிலு புதிதாக அறுத்து வர்றதுக்கு முன்னாலே பழைய நெல்லுகள் களஞ்சியத்தில் கிடக்கிற பழைய நெல்லுகள் எல்லாம் அள்ளி அது கூட போடக்கூடாது போட்டாங்க பழைய நெல் எல்லாம் கட்டுப்போயிருந்து அப்ப என்ன நடக்கு போ தெரியுமா அடுத்த ஒரு புதிய ஆசிர்வாதத்தை அங்கு ஊற்ற போகிறார் பொருள் ஏவது கூட இல்லாத மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா ஐயோ போச்சு நாளைக்கு என்ன பொண்ண நாளை அடிச்சுக்கு என்ன பொண்ண அடுத்த மாசத்துக்கு என்ன பொண்ண அடுத்த வருஷம் என்ன பண்ண இந்த வருஷம் கட்டியா இருக்கா இனி அடுத்த வருஷம் என்ன பண்ண இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அநேக ராவிக்கு மகிழ்ந்து கணிகூறுங்கள் யாத்திராகும் பதினைந்தாம் மதிமுதல் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது புகழ்ந்து பாடின பாட்டாவது கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாக பற்றி சிறந்தார் குதிரை ராணுவங்கள் வந்து வந்தது அவர்களோடு கூட இருப்பது மாமிச பலம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தத்தை நடத்தும் தேவனாகி கடத்திடலாமே என்று சொல்லியிருக்கின்றது போல எய்பினுடைய பெரிய ராணுவ படைகள் எல்லாம் கடந்து வந்தது மக்கள் எந்த ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணவில்லை கடவுள் யுத்தப்படினார் எப்படியும் நான் தெரியுமா சமுத்திரத்தை பிளந்து தமிழ் பிள்ளைகளை உள்ளே வழிநடத்தி வைத்துவிட்டு ராணுவங்கள் அமைதியாக இருந்து விட்டு மோசி நடத்தி இயக்கியுடைய ராணுவத்தை மூடட்டும் என்று சொன்ன உடனே அப்படியே தண்ணீர் மூடிவிட்டார் இப்பொழுது மோசி இசிறவேல் புத்தனும் கருத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கருத்தரை பாடுவே அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார் குதிரையும் கடலை தள்ளினார் கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர் அவரது லட்சிப்புமானவர் அவரே என் தேவோரின் ததங்களையும் சேனங்களின் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமர்ந்து போனார்கள் ஆடி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமர்ந்து போனார்கள் பத்தொன்பதாவது ஆறுவோரின் குதிரை குதிரைகள் அவனுடைய ராமங்களோடு குதிரை வீரரோடு சமுத்திரத்தில் பிரவேசித்தது கர்த்தர் சமுத்திரத்தின் ஜனத்தை அவர் மேல் திரும்பப்படினார் சில வேலர்களோ சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்திரையில் நடந்து போனால் என்று பாடினாள் மகளிர் கழிவுந்தார்கள் சங்கீத சந்தோஷமாக இருக்கிறவர் சங்கீதம் பாடகின்றவர் என்று சொன்னது போல அந்த சங்கீதத்தை பாடியவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் என்று சொல்லிய அந்த தேவனுக்கு தான் நம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களோடு கண்ணின் தண்ணீரை குடித்தால் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதியிருக்கின்றது போல அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு நம்ம அறிந்திருக்கின்றபடியால் இரமக்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்பட வேண்டும் என்று ஆவியான சொல்லவில்லை மாத்திரம் பதினைந்தாம் தேதி ஆறு இருபத்தி இருபத்தி ஒன்று வசதத்திலே ஆரோரின் சகோதரியாகி தன் கையிலே கம்புர் எடுத்துக் கொண்டாள் எல்லாரும் தம்புர்களோடு நடனத்தோடு பின் சென்று போனார்கள் பெரிய பிரதிவசனமாக கர்த்தனை பாடுங்கள் அவர் மகிழ்சியாக வைத்து திறந்தார் சுமார்கள் எல்லாம் தம்பு நடுத்து மேலவாத்தி தடுத்து நடனம் பண்ணி கடவுளை தூத்து பாடினார் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தன் அனுமதித்தார் இனி தப்பி போக முடியாது அழித்து போகும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தனவர்களுக்காக யுத்தம் போல நமக்காக இந்த யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தனோடு கூட மாற்றோ இந்த ஆண்டு நமக்கு ஒரு விசேஷமான ஆண்டு என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அநேகருடைய கட்டுகள் எல்லாம் கடந்த போகின்றது அநேகருடைய வேதனைகள் மாற்றி வைக்கப்பட போகின்றது அனைவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட போகிறது என்பதை அறிந்து உங்கள் மத்தியில் அறிவித்துக் கொள்கின்றோம் தேசமே பயப்படாதே கருத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் இங்கு வாசிக்கலாம் ஐந்தாம் நான்கு வருஷத்தில் இந்த உபோத்தரவத்தில் என்ன நடக்கின்றது நமக்கு என்ன அனுபவங்கள் உண்டாகிறது என்று சொல்லி பரிசுத்தொள்வதை வாசிக்கோம் உபத்தரவ பொறுமையை உண்டாக்குறது என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அதற்கு சில காலங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கு தெரிகிறது அந்த காலத்துக்கு முன்னால் அடைந்து கொள்ள வேண்டும் என்று கிடைக்கிறது இல்லை அந்த காலத்தில் பெற்றுக் கொள்வதற்கு வரைக்கும் நமக்கு ஒரு பொறுமை வேண்டுமானால் பொறுமை எப்படி வருமான உபத்திரத்தில்தான் அந்த பொறுமை கிடைக்கும் என்று எதிர்ப்பு சொல்லுகிறேன் தேவருடைய வாக்கு திருத்தம் எனப்பட்ட ஆசிர்வாதத்தை பொறுமையோடு பெற்றுக்கொள்ளும்படியாக இரவன் இந்த உபத்திரத்து கூடாகவே நம்ம நடத்திக் கொண்டே இருக்கிற வெளியே போய்விட முடியாது வெற்றி கொள்ள முடியாது அந்த உபத்திரத்துக்குள்ளேயே வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம தெரியுமா பொறுமையாக இருப்பதற்காக உபத்தரவு பொறுமையை உண்டாக்குகின்றது அவர் நமக்கு தேவையில் பண்ணி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அவருக்கும் இடையிலே பெரிய சோதனைகள் எல்லாம் வந்தது எந்த மனைவியின் மூலமாக குழந்தை பிறக்கும் என்ற ஆண்டு வரை சொன்னாரு மனைவியை கொண்டு அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் அவருக்கு வந்தது அப்படி இருந்த போது அவர் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து காத்திருந்து என்னுடைய சரீரம் செத்து போன பிறகு சாராளுடைய கற்பு செத்து போனது என்பதை அறியாதபடி ஏவன் வாக்குத்திறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று பொறுமையாக காத்திருந்து பெற்றுக் கொண்டார் என்று எவரின் ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள அவசரங்களை நம்மை பிடிவாசிக்கிறோம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவன் என்றார் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றார் பொறுமை இல்லாமல் அநேக ஆசிர்வாதிகள் அளந்து போய்விட்டார்கள் ஆண்டு வரை விட்டே உலகத்துக்குள்ள போய்விட்டார்கள் பலர் நம் அப்படி இல்லாதபடிக்கு பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக் பொறுமை என்கிற ஒரு சுவாபடத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக உபத்தருவத்துக்கூடாக நடத்திக்கொண்டே இருக்கிறார் குணாதிசைகளை மாற்றப்போகின்றது ஆத்திர புத்திகளை நம்ம விட்டு எடுத்து போட போகின்றது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு தரப்போகின்றது பொறுமையாக இருப்பதற்கான ஒரு சுவாபத்தை நமக்கு தரப்போ உணர்ந்து அந்த உபத்திரவங்களை சகித்தார்கள் என்று பரிசுத்தவ என்று சொல்லுகின்றபடி நான் திருச்சி பெண் பிள்ளைகள் சோர்ந்து போயிடாது வாழ்க்கையில் வருகிற கண்டு நமக்கு மாத்திருந்தானே இந்த யாருக்கு அப்படி இல்லை என்று உபத்தருவத்தில் சோர்ந்து போகாதபடி ஒருமையாக இருப்பதில் காலமறுவரையிலே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வதற்கு கடைசி மணி நேரத்தில் வந்துவிட்டேயா பயப்படாதீங்க அநேகப்படி ஒரு சகோதரர் பட்டப்படிப்பு படித்திருந்தார் வேலைக்காக மனு செய்திருந்தார் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் வேலை கிடைக்காதபடி காலம் தாழ்த்து விட்டது கூட சேர்ந்த பைகளுக்கெல்லாம் வேலை கிடைத்து விட்டது ஊர்ல நண்பர்லாம் என்ன பார்த்து திட்ட வேலை ஒன்று கிடைக்கல அப்படின்னு எல்லாரும் பரியாசமானது ஏழுபதால் எனக்கு அந்த பரியாசமான வார்த்தைகளை சகித்துக்கொண்டு பொறுமையாக இருக்க மனவில்லாதபடி ஒரு நாள் தீர்மானிச்சுதான் இன்றைக்கு வேலை கிடைக்காது போனால் நாளைக்கு வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ன தீர்மானம் பண்ணி பதினாறு காலையில தூக்க மாத்திரம் வாங்கி கையில் வச்சிட்டு போயிட்டு மடி அனுப்பிட்டு நான் ஒரு அவசரமா ஒரு ஊருக்கு போறப்பா என்ன யாரும் தேடாதீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு சரி எங்கன்னா போற சரி வேலை இல்லாத எங்க போயிட்டு வருவான்னு நினைச்சிட்டாங்க அம்மாட்டி காலச்சா போடுச்சாட்டம் வெளியே போனாலும் போவேன் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போய் அழகா மாத்திரி போட்டு உறங்கிட்டான் நிரந்தரமா உரங்கிட்டான் என் போ மாத்திரை அதிகமா போட்டு தூக்க மாத்திரி போட்டு வாழ்க்கை முடிச்சுட்டான் ஒரு பத்து மணி அளவில் போட்டு முடிச்சிருப்பா பதினொன்று மணிக்கு போஸ்ட் மேன் வேலைக்குரிய ஆர்டர் கொண்டு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகான வேலை கிடைத்து அந்த ஊர்ல இருந்து விசாரிக்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிடைத்து வாங்கிக் கொண்டு தாமோதர தேடுங்க சொல்லி தாமோதரன் போற சொன்னாமட்டா தெரியும் அம்மாட்ட சொல்லி இருக்கா நம்ம போனாலும் பாருங்க அப்படி சொல்லியான டிரெஸ் எல்லாம் எடுக்கல பக்கத்துல நீ பாருங்க பாருங்க சொன்ன அம்மாவுக்கு தெரியாதே மாடியில போய் படுத்து கிடக்கின்றது மாடியிலே தேடி போகும்போது ஆள் முடிஞ்சு போயிடும் காலம்னாலே அதை காத்திருக்க முடியாது அருமையான தேவஜான நாளை தடுத்து வரப்போறது மனதை மாற்றுவதற்கு சத்து தீவிரமாக போராடுவார் தேசமே பயப்படாதே நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்பது உறுதியாக இருக்குமானால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார் இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு அந்த பொறுமை நமக்கு வருவதற்காக தான் சில உபத்திரத்து கூட வழிநடத்துகிறார் என்று பரிசு சொல்லுகின்றது உபத்திரவு பொறுமையையும் பாசிக்கலாம் பொறுமை பரீட்சியையும் பரீட்சின் நம்பிக்கை உண்டாக்குறது என்பதை நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் உபத்திரம் வரும்போதெல்லாம் என்ன விருப்பம் தெரியுமா பொறுமை வரப் புகுந்தது பொறுமை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்பதை அறிந்து பொறுமை நாள் ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு மறுபடியும் பெரிய நம்பிக்கை வந்துவிடுகின்றனர் ஆசீர்வாதத்தை தந்த அண்டபர் மறுபடியும் பாதுகாத்து தருவார் அதை அழியாதபடி காத்து தருவார் ஆபருகா மறுபடியும் ஏக முதலாக மோரியா தேசத்து மலை கொண்டு போய் பலி செலுத்துவாய் என்று கேட்டபொழுது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுமா அந்த பொறுமையில் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து பொறுமையை உண்டாக்குறது மாத்திரமல்ல நம்பிக்கை உண்டாக ஆரம்பித்து விடுகின்றது வாக்குள்ளித்தபடினாலே இது ஈசாக்கை பரிசெலுத்திக் கொடுத்தாலும் உயிரோடு எழுப்பித் தருவார் என்ற நம்பிக்கையை அவர்கள் ஆரம்பித்தது புத்தகத்தை படித்து அதெல்லாம் பெற்றுக் கொள்கிறதில்லை அதை பெற்றுக் கொள்ள முடியுமா அதனால் பிரியமான தேவச்சானமே வைரத்தை கொடுத்து அதாவது கல்லிருந்து அதிகமான வைரமாகி வைரமாகி எவ்வளவு அழுத்தம் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்று வைரத்தை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அதுதான் வெளியரங்கமாக வெளியேறப்பட்டு வைரமாக வர ஆரம்பிக்கிறது ஆமைக்குரிய ஜீவத்திலேயும் பொறுமையாக நம்பிக்கொள்ளுவாக தேவாசிர்வாதத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வு யாருக்கு வரும் தெரியுமா அநேகமும் திறந்து கூட கடந்து வந்தவர்கள் வாழு உயிரோடைய அநேக சுகமோகமான வாழ்க்கையை தான் விரும்புகிறார் கஷ்டமே இருக்க கூடாது கட்டதெல்லாம் கிடைக்கணும் பண்ற தட்டினவுடன் எல்லாம் கிடைக்கணும் அப்படித்தான் எல்லாரும் விரும்புகிறார் கருத்துரைப்படி கொடுக்க விரும்புகிறேன் காரணம் என தெரியுமா கடவுள் ஆற்று ஒரு காலத்தில் நிறைந்திருக்கிறார் அந்த காலத்தில் அவர்கள் கொடுக்க போகிறார் அதுவரையிலும் அவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்களா விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா நம்பிக்கை இருக்கிறார் என்பதை பரிசோதிக்கிறபடியாலேரகமாக என்ன உணர்வோடு போனாட தெரியுமா எவ்வளோ பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் சில சனவாசிகள விசுவாசத்தினாலே அவர்களால் சோதிக்கப்பட்ட போது கொடுத்தார் ஒப்புக் கொடுத்தார் என்று சந்ததி விளங்கும் என்று அவனோடுதான் பெற்றவன் வாக்கு தந்தங்களை பெற்றவன் மறுத்தோர்ந்து அவனை உயிரோடு எழுப்பித் தருவார் என்பதை ஒரே பேரான போக பலி செலுத்திவிட வேண்டும் கொடுத்து விட்டு அவர் பயன்படுத்தலை கட்டி கடத்தி வைத்து கத்தியை ஓகே விட்ட போகிற நேரத்தில் சத்தம் கேட்கிறது பிள்ளையாண்டவர் மேலே கத்திய போடாதே கற்பம் செத்து உயிரோடை தர முடியும் என்ற நம்பிக்கை அவரது நமக்கு பெறுகின்றோம் நம்பிக்கை யாருக்கு தெரியுமா உபோத்திரப்படுகின்ற மக்களுக்கு கிறிஸ்துளாக உபத்திரத்தின் பாலே மக்களுக்கு மறுதழைக்காமல் பொறுமையோடு காத்திருந்தது என்னுடைய வாக்கு திட்டங்களை பெற்றுக் கொள்கின்ற மக்களுக்கு இனி எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஆறாவது வருஷம் வெளிநாட்டுக்கு முதல் முதலாக செல்ல வேண்டும் என்று ஆபியாளர் பேசிக் கொண்டே இருந்தார் சபையில கொஞ்சம் வாக்கள் மாத்திரம் உண்டு எல்லா காரியங்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஒன்றிரண்டு பட்டதாரிகள் உண்டு அவர்கள் பேசிக் கொண்டார்களா இதுவரை கொடுத்து வெளிப்படுத்துடலாம் சரிதான் இந்த காலியும் விட்டால் இவர்களுக்கு சொல்லுகிற எல்லாமே கடவுடி வார்த்தை என்பதை காசு கிடையாது அந்த ஆட்களும் தரகிறகு அப்படியெல்லாம் எப்படி இவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வர முடியும் என்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டே இருந்தது நாம் அந்த கேள்வி கணக்கில் கொடுக்கவே இல்லை அனுப்புகிறது யாரு தெரியுமா ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி ஆண்டவர் அனுப்ப போகிறார் ஒன்றும் இல்லாத காலத்தில் எங்க போறோம் இப்போ வெளிநாட்டிலே சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தீவுக்கு நாங்கள் புறப்பட்டு யாரிடத்திலும் கேட்கவில்லை எங்களுக்கு காசு வேண்டு வெளிநாட்டுக்கு போற போது சொல்லவில்லை விசுவாசத்தில் ஜெபம் பண்ணபடி மாத்திரம் தான் சொன்ன இப்பொழுதும் அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார் வழியாக தான் வந்தது என்று சொல்ற உபத்திர பொறுமையும் பொறுமை பரீட்சியும் நம்பிக்கையும் உண்டாக்குது என்பதை அறிந்து உபத்திரங்களிலேயும் பாராட்டுகிறோம் அப்படி ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஆலயம் கட்டும் போதும் சரி கட்டிடம் கட்டி இந்த பூமி உண்டாக்கும் போது பூமிக்குள்ளுமா ஒரு நாள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவையான பேசிக்கொண்டே இருந்தவர் மண்ணு மாத்திரம் மண்ணில எல்லாம் மண்ணும் பொழுது ஆனா ஆராய்ச்சியாளர்கள் மண்ணில ஐயம் இருக்கிறது தங்கம் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது பொண்ணு இருக்கிறது கலந்து கண்டுபிடித்து அவை உருக்கி உருக்கி வேறுபத்தை எடுத்து எடுத்து மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கு வாக்கடுகள் எடுத்து எடுத்து மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கு வாக்கடுகள்லாம் பண்ணாதான் இருக்கு எனக்கு கர்த்தரி விதமாக பூமிக்குள்ளே உண்டாக்கப்பட்ட பூமிக்குள்ளே இவைகளெல்லாம் உண்டாக வேண்டும் என்று மனதிலே நினைத்து அவைகளை சொல்லி உண்டாக்கி அதுபோல நமக்கு மகல்லாம் இந்த காரியை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நம்ம களத்தில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடி நான் நமக்கு அந்த நம்பிக்கை பெருகியிருக்க வேண்டும் நான் விசுவாசித்திருக்கிறவர் பிரியமான தேவ ஜனமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி நான் விரும்புகின்றது நடக்கவில்லை என்று சொல்லி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடி கடவுள் சொல்லி இருந்தால் கடவுள் சொல்லாதவர்கள் நடக்காது என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் நடந்தால் அது கடவுள் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து போயிட முடியும் ஆகினால கர்த்தன் அவர் சொல்லுகிற காரியத்தை சொன்னார் உன் சந்ததி சந்ததி விளங்கும் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையட்டி சொல்லுகிறேன் என்று தலையில் அடித்து சந்திப்பாற்றியிருக்கிறார் அது மாறாதது என்பது ஆபரகம் அறிந்திருந்தார் ஆகையால் அதனை பலிசரித்து விட்டால் உயிரோடு எழுப்பி தருவார் என்றால் அருமையான நெருக்கங்கள் எல்லாம் குணாதிசயங்களை மாற்றி நமக்கு நம்பிக்கை பெருக செய்வதற்காக என்பது அறிந்திருக்கிறபடியால் எந்த சோதனை வந்து அதை சோர்ந்து போனாதீர்கள் அதில் ஒரு நம்பிக்கை அதில் ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்த குணத்தை மாற்றுகின்றது ஆத்திர புத்திகளை மாற்றுகின்றது அவசரமான முடிவுகளை மாற்றுகின்றது கொடுமையாக இருப்பது கற்றுத்தருகின்றது எல்லாவற்றையும் எண்ணி மேலே பாராட்டக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று அவையம் என்று சொல்வது தேவடி சபை தேவடி நகரம் அங்கு தேவடி அண்ட வாசப்படுகிற மக்கள் அவருடைய ஜனங்கள் நம்முடைய தேசத்துக்காக வைதாக்கிக் கொண்டு கடாட்சிக்கிறார் அதற்கு அவர் தலைவராக இருக்கின்றார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே கூட்டிச் சேர்த்து மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதற்காக கழிப்பு தூரத்திலேயே கேட்கப்படுகின்றது என்று எழுதிய திருச்செமேற்புடைய மகிழ்ச்சி அநேகர் கண்டு திருச்செமைக்கு கூட்டம் கூட்டமாக விரும்பினால் நெருக்கங்களை கண்டு கலைக்கூடிய அளவுக்கு சூழலாம் உருவாகி இருக்க முடியும் இனி விடுதலை கிடைக்காதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு சூழலில் உருவாகி இருக்க முடியும் கருத்தரி மாட்டின் இறுதி நாட்களில் நமக்கு சொல்லுகின்ற மகிழ்ந்த கைமூன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கின்றபடிதான் யாவரும் அந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போதார் என்று கூட காணப்படுவோம்